வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனாம் ஏழை தன் வயிற்றுக்கு உணவை தேடுகிறான் பணக்காரனோ தன் உணவிற்கு வயிற்றை தேடுகிறான் ஆம் ஏழை தன் வயிற்றுக்கு உணவை தேடுகிறான் பணக்காரனோ தன் உணவிற்கு வயிற்றை தேடுகிறான் என்கிறது துருக்கிய பழமொழி நன்றி வணக்கம்